ம் திமூி சுேந்திரம்ைபாய சூத்திரு முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷியம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் त्वमेव-माता-CAPITÁत्-्वमेव त्वमेव-BANDHUSCYA-SAKHÁत्-्वमेव त्वमेव-VIDYÁ-DRA-VINAM-्थ्वमेव அஸ்மூரு சந்தமான மாதே மேவ்ஸ் சாாா் டமே வித்திரவிமே மம நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபிய ோப்பளவரோமீ சபவ சகநீரியவை தேஜஸ்வினாவீத்தமஸ் மாவிஷாவை ஓ ஓம் நமோ பகவஸ்வத்தய மிருவேவிச்சாரியேதேச்சிரச்சாரியராஹிய யமர்மராஜ நச்சிகேதனுடைய மூன்றாவது வரம் வரமாகிய ஆத்ம வித்யக்கு அவனுடைய ஆத்மவித்தியை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கொண்டதுனால அவனுடைய தகுதியை நன்கு அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு உபதேசத்தை தொடங்கியிருக்கிறார் முதல் அத்தியாயம் முதல் ரெண்டு வள்ளி முழுவதும் அதிகாரியினுடைய தன்மையை பற்றியே அதிகமாகப் பேசியது வேதாந்தம் படிப்பதற்கு தகுதியை பற்றியே அதிகமாக பேசப்பட்டது வேதாந்தத்தோட மகிமை சாஸ்திரத்தோட மகிமை குருவினுடைய பெருமை இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தினுடைய சிறப்பு இதெல்லாமே அதிகமாக பேசப்பட்டது முதல் ரெண்டு வல்லியில் மூணாவது வல்லி நாம் படித்தோம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளியும் படிச்சிருக்கோம் இந்த ரெண்டு வல்லியிலையும் நம்ம பார்த்த விஷயங்கள் முதல்ல முதல் அத்தியாயம் மூணாவது வல்லியில் சொன்னார் ரெண்டு சைத்தன்யம் இருக்குதுன்னு ஆரம்பித்தார் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டு சைத்தன்யம் கிடையாது சைத்தன்யம் ஒன்று தான் பாடத்துக்காக உபதேசத்துக்காக ரெண்டு சைத்தன்யம்னு ஆரம்பித்தார் ஒன்று நிழல் உணர்வு மற்றொன்று நிஜ உணர்வு பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் அனவச்சின்ன சைத்தன்யம் அவச்சின்ன சைத்தன்யம் அப்படி புரிஞ்சுக்கணும் வரையறைக்குட்பட்ட சைத்தன்யம் வரையறைக்குட்படாத சைத்தன்யம் வரையறைக்கு உட்படாத சைத்தன்யம்தான் போன்று தோன்றுகிறது நாம் எல்லோரும் வரையறைக்குட்படாத சைத்தன்ய ஸ்வரூபம் வரையறைக்குட்பட்ட ஜீவர்கள் அல்ல அதுதான் விஷயம் புரியறதுக்காக சொல்கிறேன் உதாரணத்தை கட்டாகாசம் மடா காசம் மகா காசம் மகாகாசங்கிறது வெளியில் இருக்கிற ஆகாஷம் பெரிய கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மடா காசம் சின்ன பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் கட்டாகாசம் ஆஹா கட்டாகாசம் மடா காசம் மகா காசம் இப்போ எத்தனை ஆகாசம் சொல்லியிருக்கேன் மூணு ஆகாஷம் மூணு ஆகாஷம் உண்டோ கிடையாது அது மாதிரி ஜீவச்சைத்தன்யம் ஈஸ்வர சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் எத்தனை சைத்தன்யம் இருக்குது மூணு சைத்தன்யம் ஆகாசம் எத்தனை இருக்குது ஆகாஷம் எத்தனை இருக்குன்னா ஆகாஷம் மூணு இருக்கா ஒன்று தான் இருக்குது இப்போ சைத்தன்யம் அதுக்கு தான் திருஷ்டாந்தத்தை சொல்கிறேன் கட்டாகாசந்தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஜீவ சைத்தன்யம் மட்டாகாசம்தான் ஈஸ்வர சைத்தன்யம் மகாகாசந்தான் அதுக்காக மகாகாசந்தான்னு எழுதிவிடக்கூடாது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஆக புரியறதுக்காக மகாகாசத்தை போன்றது சுத்த சைதன்யம் மடாகாசத்தை மட்டம்னா கட்டடம் பெரிய கட்டடம் மடாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய கட்டடத்துக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம் சாவி கொத்து கையில் வச்சுட்டுருக்காருன்னு அர்த்தம் அதான அர்த்தம் மட்டாதிபத்தின்னா என்ன அர்த்தம் எல்லா சாவி கொத்தையும் தனியாக வச்சுட்டு ஒரு ஒருத்தண்டியாக கொடுத்து கொடுத்து வாங்கி வாங்கி வச்சுட்டுருக்காருன்னு அர்த்தம் மட்டாதிபதி கட்டடத்துக்கு சொந்தக்காரன் அர்த்தம் பெரிய பெரிய இவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவுக்கு சொந்தக்காரர் அதனால் மடாதிபதி மடாதிபத்தின்னு சொல்லக்கூடாது மடாதிபத்தின்னா என்ன அறியாமையின் தலைவர்னு அர்த்தம் மடம்னா தமிழ் என்னது மடம்னா தெரியுமே மடமை அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிறான் இல்லையா ஆக இந்த மடா காசம் மடா காசத்துக்கு பெரிய கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸு மடா காசம் அதுமாதிரி இதை புரிஞ்சுக்கணும் உண்மையிலே ஒரே ஆகாசந்தான் கட்டடத்தின் தன்மையை பொறுத்து உபாதியின் தன்மையை பொறுத்து பெயர் மாறுகிறது இந்த உபாதி வாஸ்தவமா அசங்கமான அத்வைத்தமான நிறவயவமான நிராகாரமான ஆகாசத்தை இந்த கட்டடங்கள் வரையறுக்க முடியுமோ முடியாது ஆனால் வரையறுத்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு தோற்றம் நம்ம விவகாரத்துக்காக அப்படி சொல்கிறோம் அந்த கட்டடத்தில் இடம் நிறைய இருக்குது இங்கே இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம விவகாரத்துக்காக சொல்கிறோம் ஆனால் வாஸ்தவமாக இடத்துல தான் எல்லாமே இருக்குது மகாகாசத்தில் தான் மடா காசமும் கிட்டாக்காசமும் இருக்குது அது மாதிரி சுத்த சைத்தன்யத்தில் தான் என்ன இருக்குது ஈஸ்வரனும் ஜீவனும் இருக்கிறார்கள் அது ஏன் இப்படி இருக்குன்னா எல்லாம் மாயா சைத்தன்யத்தை இப்படி பிரித்து பெருசாகவும் சின்னதாகவும் இருமைகள் உடையதாகவும் காலம் உடையதாகவும் தேசம் உடையதாகவும் இத்தனையும் காட்டுறது மகா மகா மாயா சக்தி ஏன் இப்படி பண்ணுறது தெரியாது நம்ம அதிலேருந்து விடுபடுறதா நமக்கு லட்சியமே தவிர மாயை என்பது மாயை ஏன் இருக்கிறதுன்னு கேட்டால் பதிலே கிடையாது அவுட் ஆஃப் செலபஸ் கிடையாது இப்போ மாயையை நீக்கிறதுக்கு தான் உபாயம் இருக்கே தவிர மாயையை வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மாயையை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீங்கள் சொல்கிற டீச்சிங்கை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் மாயை பற்றி ஓரளவுக்கு சொல்லுவோம் மாயான்னா என்னன்னு சொல்லுவோம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் கயிறு ஏன் பாம்பாக தெரியறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது கயிறு வந்து வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லாத நேரத்தில் கயிறு கயிறு மந்தாண்டகாரம் ரொம்ப இருட்டாக இருந்தால் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிய போகிறது இல்லை ரொம்ப வெளிச்சம் இருந்தால் கயிறு தெரிய போகிறது ஆ எளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லைன்னு ரெண்டும் கேட்டான் வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லுவேன் செமி டார்க்னஸ் அந்த சமயத்தில் கயிறு பாம்பாக தெரியறது ஏன் கயிறு பாம்பாக தெரியறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் சுவாமி ஏற்கனவே நான் ஒரு இடத்துல கயிறை பார்த்துருக்கேன் இன்னொரு இடத்துல பாம்பை பார்த்துருக்கேன் அது ரெண்டோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதுனால மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணின் கொடுத்து இதுதான் ரெண்டும் கெட்டாம் பாஷையில் சொல்கிறேன் மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணி நொடுத்து மனசு குழப்பின்னு கொடுத்து அதனால தான் வந்து கயிறு பாம்பா தெரியறதுன்னு ஏன் மனது குழப்பிக்கிட்டுது அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பதில் சொல்ல முடியுமா ஏன் மனது குழப்பின்டுது பதில் சொல்லவே முடியாது ஏன் மனசு குழப்பித்து சுவாமிஜி சனி தசை பாப்பா குருதை இருக்கிறவனுக்கெல்லாம் குழப்பிக்காதா அப்போது சனிதஷை குருதைங்கிறதே குழப்பிக்கிறது தான் ஆக என்னால் ஏன் குழப்பின்றதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் அதுக்கு பேர் தான் மாயா ஏன் குழப்பம் ஏற்பட்டது நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக்கலாக நம்ம பதில் சொல்கிறோம்னு நினச்சிண்டு ரெண்டையும் மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு சாமிஜி திஸ் இஸ் இ ரீசன் அப்படின்னா ஒயிட் கன்ஃபியூஷன் அப்படின்னா தெரியல அப்படின்னா அதுக்கு பெரியதான் மாய எது தெரியலேங்கிறது தெரியறதோ அந்த தெரியலேங்கிறது தெரியறதுனால இந்த தெரியலேங்கிறது வந்து மாயை இது தெரிஞ்சதுன்னா அப்புறம் நீங்கள் அந்த மாயை பற்றி கொஸ்டின்லாம் பண்ணவே மாட்டி ஏ சுவாமி நம்மெல்லாம் ஒன்றுன்னா ஏன் இப்படி வேறு வேறையாக தெரியறோம் அப்படின்னா மாய என்ன புரிகிறதா இப்போ ஏன்னு தெரியலேங்கிறது தான் தெரிஞ்சுன்னு இருக்கும் அதனால் அதனால் ஏன் நம்ம ஒன்றுங்கிறீங்க ஆனால் நம்மெல்லாம் வேறு வேறையாக ஏன் தெரியறோம் அப்படின்னா வேற வேறையாக தெரியறதுக்கு காரணம் மாயை மாயைனால் என்ன கயிறு பாம்பு மந்தாந்தகாய் அது பதில் சொல்லவே முடியாது அதனால் மாயை நீக்கிறதுக்கு தான் உபாயம் சொல்லுவோம் இப்போ வந்து வயத்து வலி வந்து தூச்சிக்கோங்களேன் நமக்கு வந்து வயத்து வலி ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தாற்பயமா வயத்து வலி நீங்கிறதுல தாத்பரியமா ஆ என்ன சொல்லுவீங்க இப்போ வயத்து வலிச்சுன்னு இருக்கிற போது ரொம்ப வலி தாங்க முடியல டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நீங்கள் வைத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த வலி ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சிக்காமல் நான் மாத்திரையை சாப்பிட போகிறது இல்லைன்னா ஓன் தலை விதி அப்படின்னு நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்ன ரீசனுங்கிறத ஒரு பக்கம் பார்ப்போம் முதல்ல ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்தா சாப்பிடணுமா வேண்டாமா அது நம்ம பண்ண மாட்டோம் இல்லை எனக்கு தெரிஞ்சா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு புத்திசாலித்தனமோ அப்படின்னா புரிஞ்சுக்கணும் எவ்வளவு புத்திசாலித்தனமோ அவ்வளவு புத்திசாலித்தனம் இந்த மாயை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் அகம் பிரம்மாஸ்மியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா யார் கஷ்டப்பட போகிறா நீ தான்ப்பா கஷ்டப்பட போகிற ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஆகையினால இந்த நீ தான் மகாகாசம் கடாகாசம் அப்புறம் கடாகாசம் எத்தனை கடம் இருக்குது எத்தனை கடம் இருக்குன்னு யாருக்கு தெரியல இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கடம்னா என்ன குடம் குடம் வந்து எத்தனை குடம் இருக்குன்னு அந்த குடம் உதாரணம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் இருக்கிற குடத்தெல்லாம் கணக்கு போட்டால் முடியுமா அது மாத்திரம் இல்லை இங்கே இங்கே எது எதுக்காக சொல்கிறோன்னா எத்தனை ஜீவன்கள் இருக்கான்னு யார் சொல்ல முடியும் ஜீவர்கள் அனந்த கோட்டி ஜீவர்கள் எத்தனை மரங்கள் இருக்குது எத்தனை பறவைகள் இருக்குது எத்தனை விக்ஷ எத்தனை விலங்குகள் இருக்குது எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் எத்தனை விதம் இருக்கிறது எத்தனை தேவர்கள் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்ல பிறப்பும் பிறந்து இ ஆகையின எ எத்தனை சரீரம் இருக்கு எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவீனா நமது இடர்பிறவின் சொல்லிக்க வேண்டியதான் ஆகையினால இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனா எல்லாம் அத்வைதத்துல தாற்பயம் அதுக்காக வேண்டிய யம தர்மராஜா விதமா பிரசன் பண்ணிட்டே வரார் வாழ்க்கை பயணத்தை ஒரு தேர் பயணத்தோட உருவகப்படுத்தி சொல்லி புல நடக்க ரொம்ப அவசியம் சொல்லி அங்கே தத்துவத்தை சொல்லி கொடுத்தார் இந்திரியங்களை காட்டிலும் மனம் மனதைக் காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் சைத்தன்யம் அதை சொல்லி கொடுத்தார் அதனுடைய ஸ்வரூபம் அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் என்று சொன்னார் இதெல்லாம் நம்ம வந்து ரெண் மூணாவது பார்த்தோம் இப்போ நாலாவது வள்ளியில் என்ன பார்த்துருக்கோம் கடைசியாக பார்த்ததுன்னா இந்த ஞானம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்த நிற்காம இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னால் புறநோக்கு தான் காரணம்னு ஆரம்பித்தார் எக்ஸ்ட்ரோப்டட்னஸ் விஷய சுக ஈச்சா ஓயாத ஆசை அனுபவிச்சு திருப்தியே கிடையாது திரும்ப திரும்ப அதே உப்புமா குழக்கட்டை அதே முத மிளகாப்பொடி அதே தோசை மாற்றி மாற்றி மெனுவை போட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடமோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடமோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடமோ மனுவை மாற்றி மாற்றி போட்டு என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கே மனு போட்டால் கூட அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு தோசை வரணுமா வேண்டாமா இப்படியே போட்டுட்டே இருக்கும் அது மாதிரி நம்மளுக்கா அதாவது ஆசைப்பட்டது நிறைவேற்றினத்துக்கு பிறகு ஆசை தீந்து கொடுத்தான்னா நிறைய சாமானி வந்திருக்கு சுவாமி அதனால் புதுசாக வந்திருக்கிறது மேலே ஆசையை செலுத்தி இருக்கு ஆசைக்கு இடம் வேண்டாமா ஏற்கனவே குழந்தையிலேருந்து எத்தனையோ விஷயத்துக்கு ஆசைப்பட்டாச்சு இப்போவும் நிறைய ஆசை இருக்குது இனி வயசான காலத்துலையும் என்னெல்லாமோ ஆசையை வச்சுன்னு இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கர்மகாண்டியாக இருந்தால் சொர்க்கத்தில் ஆசைன்னா சொர்க்காமோ எஜய்தா இனி அடுத்த உடம்பாவது இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சுது அதனால என்னென்னா நெக்ஸ்ட்டு பாடி பெட்டர் பாடிக்காக வேண்டி சில பூஜை பண்ணுறேன் பரவாயில்ல அப்படியா கொஞ்சம் இதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்போ ஆசைக்கு முடிவே இல்லை அதனால என்ன ஆகிடுறது நான் இப்படியே போயின்ட்டு இருந்தால் ஆசைப்படுறவனை யார் பார்க்கறது ஆசைப்படுறவனை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஆசைப்பட்டுண்டே இருந்தா நான் ஏன் ஆசைப்படுகிறேன் என்று ஆசைப்படுபவனை தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் ஆசைப்படுகிற விஷயத்தையே தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் அவஸ்தை யாருக்கு அவஸ்தை யாருக்கு ஆசைப்படுறவனுக்கு தான் ஆசைப்படுறவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாமோ அதுதான் வரமாட்டேங்கிற அறிபவனை அறிய ஆர்வம் வேண்டும் அறிபவனை அறியும் ஆர்வம் இருக்க வேண்டும் வேதாந்தத்தில் அதுதான் சொல்லிட்டு இருக்கும் அதான் இடைஞ்சல்பா எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் தான் இந்த ஞான பிரதிபந்தம் ஆத்ம ஜானத்துக்கு ஆத்ம ஜானத்துக்கு பிரதிகூலம் ஆத்மக்யான நிஷ்டைக்கு இடைஞ்சல் பாஹ்ய பிரவருத்தி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு புலம்போ புலம்புன்னு புலம்பின்னு இருக்கும் வேதாந்தத்தை படித்து தியானம் பண்ணிட்டு பேச அவன் ஆனந்தமாக இருக்கக்கூடாதோ அந்தளவுக்கு பக்குவம் வரல அதனால் அதை சொல்கிறார் அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் சொன்னார் ஆகையினால இந்திரிய விஷய அனுபவ சாட்சி आत्मा ஏன ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷாக மைதுனான் ஏதேனவ விஜாதி கிமற்ற பரிசிஷே ஏதத் வைத்தத் அப்படின்னு ஆரம்பிச்சு திரும்ப திரும்ப இதையே சொன்னார் ஆஹா ஆத்மாவை சொன்னது மாத்திரம் இல்லை ஆத்மா வந்து காரண லெவல்லையும் ஒன்று இதில் தான் சமஷ்டி வஷ்டி காரணம் கற்பிக்கப்பட்டிருக்கு இதில் தான் சமஷ்டி வஷ்டி சூக்மம் கற்பிக்கப்பட்டிருக்கு இந்த சுத்த சைதன்ய தத்துவத்தில் தான் சமஷ்டி ஸ்தூலம் கற்பிக்கப்பட்டிருக்கு சுருக்கமாக சொன்னால் இந்த சம்சாரமே இந்த சைத்தன்யத்தில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு எல்லா லிமிடேஷன்ஸும் பிரிவுகளும் வேற்றுமைகளும் பேங்களும் எல்லாம் அத்வைத பிரம்மத்தில் மாயா கல்பித்தம் மாயா கல்பித்தம் எப்படி ஒரு ஜீவாத்மா இப்படி புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு ஜீவாத்மா தூக்கங்கிற ஒரு கருவியினால உறக்கத்தை நிமித்தமாக கொண்டு ஜீாத்மா உறக்கத்தை நிமித்தமாக கொண்டு கனவுலகை படிப்பது போல நல்லா புரிஞ்சுக்கணும் நான் உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை நான் படைப்பது போல கடவுள் மாயையின் துணை கொண்டு நனவுலகை படைக்கிறார் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ணுறேன் கனவு வரணும்னா நான் என்ன பண்ணணும் முதல்ல கிளாஸ்லேயே தூங்கணும் கனவு வரணும்னா தூங்கணும் தூங்கினா என்ன வரும் என்னவெனாலும் வரலாம் தூங்கினா தூக்கமும் வரும் கொரட்டையும் வரும் தூங்கினா வந்து கனவு கனவு வரணும்னா தூங்கணும் அதே மாதிரி நனவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அஜானம் இருக்கணும் அப்படி சொல்கிறத விட வேறு விதமாக சொல்கிறோம் ஜீனானது உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல இறைவனானவர் மாயையின் துணை கொண்டு நனவுலகை தோற்றுவிக்கிறார் எப்படி கனவுலகம் உண்மை இல்லையோ உண்மை போல தோன்றுகிறதோ இப்படி ஒரு இடத்துல உக்காந்து நேரம் கொடுத்து சிந்தனை பண்ணி தான் அது உண்மை இல்லைன்னு தோன்றுகிறதோ அது மாதிரி நன உலகமும் சிந்தித்து பார்த்தா உண்மையில்லை நன உலகம்னா இப்போ நம்ம அனுபவிச்சுருக்கிற இந்த ஜாக்கிரத அவஸ்தா இதுக்கு ஓவர் ரியாலிட்டி கொடுக்கக்கூடாது தேவையே அப்படி புரிஞ்சுண்டு நன இருந்து கொண்டு தூங்காமல் அதே சமயம் இந்த ஆத்ம ஜானம் பிரம்ம ஜான விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் தூங்காமல்னா செயல்பட்டு கொண்டு தூங்கின்னு சொன்னால் இந்த செயல்பாட்டுக்கு அளவுக்கு மீறின முக்கியத்துவம் கொடுக்காமல் இது தோற்றம் என்கின்ற அறிவோடு இருப்பது அதை பண்ணணும் அழகாக அதை பண்ணிட்டார் கடைசியில் முடிக்கிற போது சொன்னார் அத்வைதான நிஷ்டனாக இருக்க வேண்டும் இந்த அத்வைத ஜானத்தில் தான் பலமாக இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து சம்சாரத்தை அடியோடு நீக்கும் இந்த பிரம்ம ஆத்ம ஏகத்வ வித்யா இந்த பிருகதாரண்ய கோபநிஷத்தில் சங்கராச்சாரியார் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யான்னு தனித்தனியாக கூட சொல்கிறது இல்லை பிரம்ம ஆத்ம ஏகத்துவ வித்யா இப்படி தான் போடுறார் பிரம்ம ஆத்ம ஏகத்வ வித்யா சாதாரணமாக பிரம்ம வித்யா பிரம்ம வித்யான்னா என்ன அர்த்தம் இறைக்கல்வி ஆத்ம வித்யான்னா என்ன அர்த்தம் உயிர்கல்வி அப்படிதான் போடணும் ஆத்ம வித்யான்னா உயிர்கல்வி அதான் ரெண்டும் புரியலேன்னு அர்த்தம் ஆத்ம வித்யான்னா உயிர்கல்வி இறைக்கல்வி இது என்ன சங்கராச்சாரியன் சொல்கிறார் இறை உயிர் ஒன்று என்னும் கல்வி உயிரும் இறையும் ஒன்று என்னும் கல்வி பிரம்ம ஆத்ம ஏகத்துவ வித்யா ரொம்ப அழகான பதம் போடுற ஏகத்துவ வித்ய திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய வள்ளி தொடங்குகிறது இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வள்ளி சங்கராச்சாரியார் சொல்கிறார் இந்த அத்தியாயம் ஏன் இந்த வள்ளி தொடங்கிறதுன்னு கேட்டால் மறுபடியும் மறுபடியும் வேறு வேறு முறைகளில் ஒரே கருத்தை மனதில் பதிய வைக்கிறார் மெத்தடாலஜியை சேஞ்ச் பண்ணி ப்ரக்ரியாவை மாற்றி விஷயம் ஒன்று தான் சொல்கிற முறையை மாத்திர ப்ரெசண்டிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சப்ஜெக்ட் ஒன்று தான் ஒரே அரிசிமாக வச்சிக்கிண்டு படுத்துகிற பாடு இருக்கே அது மாதிரி தான் ஒரே இந்த பிரம்மாத்மயக்கத்துவ வித்தியாவை வச்சிக்கிண்டு சொல்கிற முறை இருக்கே அதுதான் விஷேஷம் மந்திரத்தை படிக்கலா புறமேகாசம் அஜஸ்வகிரேதாயோச்சீ विमुच्यते தைத்த புறமேகாதம் அஜஸ்வகிரா அனுஷ்டோச்சி விமுத்தே திரும்ப திரும்ப இந்த ஏதும் வருது நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் இன்னொரு அர்த்தம் இந்த ஜீத்மாவே அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவே இந்த ஜீவா ஏதத்து ஆத்மா ஏதத்து ஆத்மானால் லிங்கபேதமெல்லாம் நினைக்க விடாது ஏததாத்மா ஒரே பதத்தில் போட்டுடுறோம் ஏதது ஆத்மா தது ஆத்மா தத் பிரம்ம ஏக்கமேவ இந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒன்றே அறிபவனுக்கு ஆதாரமான உணர்வு எதுவோ அதுவே அறியப்படும் பொருள்களுக்கும் ஆதாரமான உணர்வாகும் உணர்வு ஒன்றே உணர்வில் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவிகள் இவைகள் அறியாமையால் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இவைகளெல்லாம் வேற்றுமைகள் துவைத்தங்கள் எல்லாம் மாயக்கற்பனை மாயக்கற்பனை மாயக்கற்பனை இது மனசுக்குள்ளே போகணும் மாறக்கூடிய மாயக்கற்பனை நிலையற்ற மாயக்கற்பனை இதற்கு நிலைத்த தன்மையை கொடுக்காதே துன்பம் மாயக்கற்பனை இன்பம் மாயக்கற்பனை அறியாமை அறிவு இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாமே மாயக்கற்பனை வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் ஆரம் வேதாந்தம் சொன்னால் புரிய மாட்டேங்குது உபனிஷத்துன்னா புரிய மாட்டேங்குது சினிமா பாட்டுன்னா உடனே அப்படியே இனிமே அதை வச்சு தான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணும் போல் சட்டி சுட்டதடா கை வெட்டதடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல போகிறார் சுவாமின்னா எறும்பு தோலை உரித்து பார்த்தா எப்படி யானை வரும் உரித்து பாரு எறும்பிடு முதல்ல அது உரி கடைசியில் வெங்காயம்னா வெங்காயம்னால் வாழைத்தண்டு வெங்காயம்னா என்னது வெங்காய கோத்திரஹா வாழத்தண்டு சூத்திரஹான்னா அதாவது எல்லாம் நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிறபோது எங்களுக்கெல்லாம் பாடசாலை எங்களுக்கு எதா பொழுது போகணுமே எங்களுக்கும் விளையாட்டெல்லாம் வேண்டாமா அதனால என்னென்னா என்ன இதை சொல்கிறோம் இல்லையா நான் வந்து ஆத்திரேய கோத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் பாரத்வாத கோத்திரம் திராட்சியாயன சூத்திரம் காத்தியாயன சூத்திரம் இப்படிலாம் ஒன்று ஒன்று நம்ம சொல்லிக்கிறோம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் கடைசியில் கணக்கு போட்டு பார்த்து எல்லாம் பார்த்தா என்ன உரிச்சு உரிச்சு பார்த்தா வெங்காயம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையேருந்து எப்படி வந்தது உரிக்க உரிக்க போயிட்டே இருக்கு முதல் கோஷம் ரெண்டாம் கோஷம் மூணாவது கோஷம் நாலாவது கோஷம் அஞ்சாவது கோஷம் அது எத்தனை நூற்றெட்டு கோஷமோ என்னவோ எல்லாத்தையும் வாழைத்தண்டை உரிச்சுண்டே போனால் கடைசியில் என்ன இருக்கும் பூர்ணமேவா வசிஷ்யத்தே ஒன்றும் பழமுடியாது இருக்கட்டும் எறும்பு தோலை உரித்து பார்க்க போய் வெங்காயத்துக்கு போனேன் மருந்து வாங்கி இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது ஆத்ம சைதன்யம் வேற ஷரீரம் வேறேன்னு புரிஞ்சு ஷரீரத்தில் எவன் வாழ்கிறானோ அவன் சரீரத்தினுடைய தன்மைகளால் பாதிக்கப்படுவதில்லை அதான் விஷயம் விஷயம் தான் ஆத்மா வேறு மனசு வேறு உடம்பு வேற அப்படின்னு புரிஞ்சு உடம்பில் எவன் வாழ்ந்துன்றிருக்கானோ அவன் உடலாலும் உள்ளத்தாலும் எல்லாம் பொதுவாக கடைசியில் உள்ளந்தானே உள்ளங்கிறது ஒன்று இல்லைன்னா உடம்புக்கே கனெக்ஷன் இல்லையே சூட்சம சரீரம் இல்லைன்னா இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தமே இல்லை ஸ்தூல சரீரம் இல்லைன்னா இந்த ஜகத்தில் இருக்கிற விஷயங்களோட நமக்கு சம்பந்தமே இல்லை ஜகத்து இருக்கா இல்லையான்னு தெரிய போகிறதில்ல தூக்கம்தான் பிரமாணம் ஆகினால தூக்கத்தில் மனசு ஒடுங்கி கிடக்கு ஸ்தூல சரீரம் இருக்கிற அனுபவமே இல்லை ஜகத் அனுபவம் கிடையாது ஆழ்ந்த சுஷுப்தியில் ஜகத் அனுபவம் இல்லை ஷரீர அனுபவமும் இல்லை அந்தக்கரண அனுபவமும் இல்லை ஆத்மானுபவும் இல்லை ஆத்மானுபவம் தூக்கத்தில் இருக்கோ ஆத்மானுபவம் தூக்கத்தில் இல்லை இப்போ முழிச்சுட்டு இருக்கிற போது ஆத்மானுபவம் இருக்கா இல்லையா ஆத்மானுவம் தூக்கத்தில் கிடைக்குமா முழிப்பில் கிடைக்குமா தூக்கத்தில் கிடைக்குமா சமாதியில் கிடைக்குமா மயக்கத்தில் கிடைக்குமா அனஸ்தீஷியாவில் கிடைக்குமா ஆத்மா எப்போ கிடைக்கும் ஷரீர அனுபவம் இருக்கிறப்போ தான் ஆத்மா அனுபவம் அனுபவம் இல்லைன்னா ஆத்மா ஆத்மா அனுபவிக்கலைன்னாலும் ஆத்மா இருக்குமா இருக்காதா அதுதான் அடுத்த கேள்வி ஆத்மானுபவம் இல்லைன்னாலும் ஆத்மா இருக்குமா இருக்காதான்னா இருக்குங்கிறது இல்லைன்னா இந்த உடம்பு அனுபவத்தோடு எப்படி வரும் கனெக்ஷன் வரும் அதனால்தான் கிருஷ்ணர் சொன்னார் கீதையில் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னால் நீயும் நானும் இல்லாமல் இல்லை இந்த உடம்பு போனதுக்கப்புறமும் நீ நானும் இல்லாமல் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இல்லாமல் இல்லை அப்படின்னார் நான் இல்லாமல் இருந்ததில்லை நீ இல்லாமல் இருந்ததில்லை இந்த அரசர்கள் எல்லோரும் இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது இல்லைன்னு அர்த்தம் இந்த உடம்பு பிறக்கிறதுக்கு முன்னால் நீ நானும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இல்லாமல் இருந்தது கிடையாது அப்புறம் வந்து என்னதுன்னா இந்த உடம்பு போனதுக்கு பிறகு நீயும் நானும் இவங்கள்லாம் இல்லாமல் போக போகிறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இருக்கிறத சொல்லவா வேணும் நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவ ந பவிஷ்யாமகா இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை நச்சைவ ந பவிஷ்யாமகா சர்வே வயமத்பரம் நாம் அனைவரும் இந்த உடல் அழிந்தத்துக்கு பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இருப்போம்னு அர்த்தம் அதுதான் சத்து அதனால தான் இன்னொன்று சொன்னார் இல்லாததற்கு இருப்பு இல்லை இருப்பது இல்லாமல் போவதில்லைன்னர் நாசத்தோவித்தியத்தே பாவகா யே சதா ஆஹ் இல்லாமல் போக போகிறது எது உடம்பு இல்லாமல் போக போகிறது மனசு இல்லாமல் போகிறது தூக்கத்திலே காண போய்டுறது அ இருப்பதற்கு இருப்பு இல்லை இருப்பதற்கு இன்மை என்பது இல்லை இன்மைக்கு இருப்பு இல்லை இருப்புக்கு இன்மை இல்லை அவ்வளோதான் இன்மைக்கு இருப்பு இல்லை இருப்புக்கு இன்மை இல்லை அலையும் கடலும் இல்லாது தண்ணீர் இருப்பது இருப்பது இல்லாமல் இல்லாமல் இருப்பது இருப்பதில்லை புரியுறதோ இன்னும் தலையை சுத்தம் முதல்ல சொன்னதாக கொஞ்சம் புரிஞ்சமாக இருந்தது இப்போ கொஞ்சம் சொன்னது இருப்பது இல்லாமல் இல்லாமல் இருப்பது இருப்பதில்லை அப்படி பார்த்து புரிஞ்சும் அதாவது இல்லாமல் இருப்பது எது அலைகளும் கடலும் இல்லாமல் இருப்பது அது தண்ணீர் இருப்பதால் தான் இல்லாமல் இருக்கிற கடலும் இருப்பது போல இருக்கிறது இருப்பு இல்லாமல் இருப்பது இல்லை இருப்பது இல்லாமலும் இருப்பு இருக்கும் இன்னும் பைத்தியம் பிடிக்கணும் சந்தேகம் வந்து உங்களுக்கு அவருக்கு இருக்கிற பைத்தியத்தை நம்ம தலையில் கட்டுறாரா இல்லை நம்மெல்லாம் எவ்வளவு பைத்தியம்னு சொல்லின்னு இருக்காரா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படியே யோசிச்சு சரி இந்த மந்திரத்தோட அர்த்தம் தான் இந்த உலகத்திலயே வாழ்ந்துட்டுருக்கான் படகு நீரில் இருக்கிறது நீர் படகுக்குள் வரவில்லை சரி இந்த படகு நீரில் இருக்கிறது நீர் படகுக்குள் வரக்கூடாது சரி இப்போ நீர் இசுக்கோல்ட்டு எதை போடுறது நீர் இசிக்கோல் டு உடலும் உள்ளமும் படகு இசிகோல் டு ஆத்மா நான் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் உள்ளத்திலும் முதல்ல போடுவோம் நான் உள்ளத்திலும் உடலிலும் உலகத்திலும் இருக்கிறேன் ஆனால் உலகமும் உடலும் உள்ளமும் என்ன இடத்தில் வர முடியாது வரக்கூட வர முடியாது வர நான் அனுமதிச்சானது வர முடியாது அகம் அசங்கா அஸ்மி நான் டிட்டாச்சு பர்சன் டிட்டாச்சு பர்சன் சொல்லலை டிட்டாச்சு கான்ஷியஸ்னஸ் ஆக நான் எதோடையும் ஒட்டாத தூய உணர்வு இதை புரிஞ்சுக்கணும் அதை தான் இந்த மந்திரம் சொல்கிறது இதை தியானம் பிராபலத்துலேருந்து வெளியிலவா எல்லாம் எத்தனை பரிகாரம் பண்ணுறது எத்தனை பூஜை எத்தனை ஹோமம் எத்தனை பூஜை பண்ணினாலும் இதுதான் மகா பரிகாரம் பைசா செலவில்லாத பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப புத்தியை தீட்டணும் மற்ற பூஜை எத்தனை பூஜை பண்ணாலும் எத்தனை பைசாவை செலவு பண்ணாலும் எத்தனை அலைஞ்சாலும் முழுக்க போகாது இது ஒரு காசு செலவில்லாமல் உட்காந்து கட்டோபனிஷத்தை படித்தாலே போயிடும் ஆனால் அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு பரிகாரங்களுக்கே பரிகாரம் இதுதான் எல்லா எத்தனை பரிகாரங்கள் அனைத்திற்கும் மொத்த பரிகாரம் ஒரே டோஸ் உடனே க்ளோஸ் அவ்வளோதான் ஒரே வேட்டு வச்சிட வேண்டிதான் இது மித்யா அப்படின்னா சனி தசை மித்யா ஜாதகம் மகாமித்யா தூக்கி ஏறி இதுக்கு போய் இவ்வளோ ரியாரிட்டி கொடுத்த அவஸ்தப்பட்டுண்டு எல்லாம் சிரமப்படுத்திக்க வேண்டாமல் என்னத்துக்கு அனாவசியமாக நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும் வேண்டாம் உண்மையிலேயே கஷ்டத்துக்கு இல்லாதது இல்லாததை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு அவஸ்தப்படுறோம் அது ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்ன இதுனால் எப்போ பரிகாரம் பண்ணுவோம் பிரச்சனை வந்தால் தான் பரிகாரம் பண்ணுவோம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம் சும்மா இருப்போம் நல்லா இருக்கிற போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளின மாதிரி அன்றைக்கி படித்தோமே இந்த சரீரம் நல்லா இருக்கிற போதே ஞானத்தை தேடு ஞானத்தை தேடு வீடு பெற நெல் அப்படின்னு சொல்கிறாங்க மோட்சத்துக்காக முயற்சி பண்ணு பணம் சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாதே ஓரளவுக்கு முயற்சி பண்ணு உலக சுகத்தை அனுபவிக்கணும் அங்கே இங்கே சொல்லி அதுக்கு எஃபர்ட்டை ஜாஸ்தி எடுத்துக்காதே அது மாத்திரம் நிறைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கும் ரொம்ப முயற்சி எடுத்துக்க வேண்டாம் புண்ணியம் அதுக்கும் ரொம்ப முயற்சியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஸ்பைஸாக செலவில்லை ஏதாவது பண்ண போனாத்தான் நிம்மதி போகும் எதுவும் பண்ணாமல் இருந்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி முடியலையே ஆசை வண்டி வண்டியால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒன்றும் செலவே பண்ண வேண்டாம் பேசுகிறதுக்கு முயற்சி அதிகம் வேணுமா மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி அதிகம் வேணுமா முழிச்சுருக்கிறதுக்கு முயற்சி அதிகமாக வேணுமா தூங்கிறதுக்கு முயற்சி அதிகமாக வேணுமா சொல்லுங்க முழிச்சுருக்கிறதுக்கு தான் முயற்சி ரொம்ப தேவைப்படுறது தூங்கிறதுக்கு முயற்சி வேணுமா நான் தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது சில சமயம் அது ப்ராப்ளம் ஆசை ஒவ்வொரு இருந்தால் அதுவும் ப்ராப்ளம் ஆக நமக்கு எது ரொம்ப சுலபமோ அது கடினமாக தெரியறது எது கடினமோ அது சுலபமாக தெரியுது ஏன் நம்ம ஆள் தான் மகாதேவி மாயா கடினமானதத்தை சுலபமாக காட்டுறதும் சுலபத்தை கடினமாக காட்டுறது அதுதான் மாய இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து சுலபமான விஷயமா கடினமான விஷயமானா ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த சுலபம் எது கரெக்டுனா அது ஆளை பொறுத்துதுன்னா பக்குவத்தை பொறுத்து சுவாமி அது வந்து உங்களுக்கு வேணால் சுலபமாக இருக்கலாம் எங்களுக்கு வந்து நீங்கள் தினம் இதையே சொல்லின்றது ஒரு மாதிரி தான் இருக்குது வேறு எதாவது கொஞ்சம் கதை சொல்லப்படாதா கிருஷ்ணரை பற்றி ராமரை பற்றி கொஞ்சம் பகவான் பக்தியை பற்றி என்ன அதெல்லாம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் திரும்ப திரும்ப இது சைத்தன்யம் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் எல்லா அத்வைதம் ஒன்று ஒன்று ஒன்று உங்களுக்கே போரிடிக்கலையா சுவாமி அப்படின்னா போராத்துக்கு இந்த கிளாஸ் மாத்திரம் ஆத்மபோதம் எடுத்தால் அதுவும் அப்படி தான் இருக்குது கீதையை சொன்னால் அதுலேயும் அங்கே தான் வருது வேறு எது ஏதாவது பாகவதம் சொல்ல இப்போ ராமாயணம் சொல்ல மா சொல்ல அதுக்கு வர்ணனை எல்லாம் பண்ணி அதெல்லாம் சொல்லி அதுக்கு தான் ரகுவம்சம் வச்சுருக்கோமே பரவாயில்ல ரகுவம்சும ஒன்று இருக்குது சொல்லும் அதுவும் ரொம்ப சொல்ல முடியாது போக போக கொஞ்சம் மாறிவிடும் அது எங்கே சொல்லணுமோ அங்கே தான் சொல்ல முடியும் சரி மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்துப்போம் புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்ய அவக்ரச்சேதசா ஏகாதசாரம் புறம் அதாவது சைத்தன்யத்தினுடைய உபாதியாக இந்த சரீரத்தை அறிந்து அப்படிங்கிறார் இந்த உடம்பு மனசெல்லாம் உபாதி உபகிதம் சைத்தன்யம் அகம் உபகித சைத்தன்யம் உணர்பவனுடைய உடல் உள்ளம் அதாவது பிறவாத கோணல் இல்லாத இப்படி சொல்லணும் பிறவாத கோணல் இல்லாத உணர்வினுடைய பதினோரு வாயில்களை உடைய இந்த பட்டினத்தை அறிந்து தியானித்து கவலைகளை விட்டு விடுகிறான் அப்படிங்கிற அதுதான் இந்த மந்திரத்தில் இருக்கு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த மந்திர வாக்கியத்தை படிக்கிற போது என்ன புரியணும் அதாவது பிரவாத அஜஸ்ய பிறவாத வக்கரம்னா என்ன கோணல் அவக்ரம்னா என்ன கோணல் இல்லாத அப்படின்னு அர்த்தம் கோணல் இல்லாத சைதன்யத்தினுடைய உணர்வினுடைய பதினோரு வாயில் பட்டினமாக இந்த உடலை அறிந்து அறிந்து நான் உடல் அல்ல உள்ளமல்ல நான் பிறவாத கோணல் இல்லாத உணர்வு என்று அறிந்து அதையே தியானித்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் அதுதான் விஷயம் இதுக்கு வந்து இந்த உடம்புக்கு சாதாரணமாக கேட்டிருக்கோம் இந்த உடம்பை வந்து ஒரு பட்டணத்தோடு ஒப்பிடுறாங்க ஒரு நகரத்தோடு ஒரு சிட்டி புறம் புறம் அப்படின்னா புறம்னு சிட்டி ஒரு சிட்டிக்கு எத்தனை வாசல் இருக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கு எத்தனை கேட் இருக்கு தெரியுமோ கவிஸ் ராஷ்டிரபதி பவனுக்கு எத்தனை கேட் இருக்கு எனக்கு தெரிஞ்ச நாற்பது கேட்டு அது இன்னும் வெரிஃபை பண்ணிக்கோங்க நாற்பது கேட் இருக்கு ராஷ்டிரபதி பவனுக்கு அது மாதிரி ராஷ்டிரபதி பவனுக்குள்ள யார் இருக்கா ராஷ்டிரபதி பவனுக்குள்ள ராஷ்டிரபதி இருக்கார் ராஷ்டிரபதிக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டு கேட்கணுமா முதல் குடிமகன் ஆகையினால அவருக்கு எத்தனையோ உள்ள ஆடு எடுபடி ஆட்கள் என்ன அவருக்கு எத்தனை ரூம் இருக்குது பெரிய பங்களா அது மகா மாளிகை அது அதுக்குள்ளே அவர் இருக்கார் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் அதை கூட்டு போய் உள்ளே உட்காத்தி வைப்பான் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் எல்லாம் மரியாதையெல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணுவான் அப்புறம் பண்ண உடனே ஒரு நாளைக்கு ஃபேர்வெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வாங்கோ சாரட்டு குதிரையில் அவருக்கு விடையனுப்பு விழா அப்படின்னு காட்டுவாங்க டிவியில எல்லாம் போடுவாங்க எல்லோரும் பார்ப்பாங்க என்னதுன்னா ராஷ்டிரபதினு விட்டு வெளியில் ஒப்புறர் இன்னொரு ராஷ்டிரபதி புதிய ஜனாதிபதி வரப்பறர் ராஷ்டிரபத்தின்னாலும் ஜனாதிபத்தினாலும் உணர்ந்த ராஷ்டிரம் ராஷ்டிரம்னா தேசம் அதே மாதிரி ஜனாதிபதி மக்களின் தலைவர் ஜனாநாம் அதுக்கு அவருக்கு எத்தனை பலமெல்லாம் இருக்க ஆள் பலமெல்லாம் இருக்கோ அது மாதிரி உடம்பும் லைக் ராஷ்டிரபதி பவன் ராஜ்பவன் ராஷ்டிரபதி பவனும் ராஜ்பவனும் ஒன்று தான் கவர்னர் மாளிகை எல்லாம் சொல்கிறோம் அது மாதிரி இது சிட்டி சிட்டிக்கு நிறைய கேட் இருக்கு கேட்டுக்குள்ள அவர் இருக்கார் சுதந்திரமாக இருக்கிறவர் யாரு அந்த ராஜா அந்த ராஜாவுக்கு மந்திரி நிறைய இடுபடி ஆட்கள் ஏகப்பட்ட கரணங்கள் யானப்படை குதிரைப்பட அந்த பட இந்த பட ஏகப்பட்ட படை எல்லாத்தையும் வச்சுக்கிண்டு உள்ளுக்குள்ளே ராஜா ராஜ்யம் பண்ணுற அது மாதிரி இந்த உடம்பு உடம்புக்குள்ளே யார் உட்காந்துருக்கா நான் தான் உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் திரும்பணும்னு நான் கண்ணை திருப்பி நான் நினச்சேன்னா கண் இந்த பக்கம் போகிறது இது போகிறது புஸ்தத்தை பார்க்கணும்னா பார்க்குறது எல்லா கருவிகளையும் உள்ளுக்குள்ளே எல்லாம் எனக்காக ஒர்க் பண்ணுறது இந்த கண்ணு யாருக்காக வேலை பண்ணுறது எனக்காக வேலை பண்ணுறது காது எனக்காக தான் வேலை பண்ணிட்டுருக்கு மனசு யாருக்காக வேலை பண்ணிகிட்டுருக்கு எனக்காக தான் வேலை பண்ணிகிட்டுருக்கு அப்போ நான் யாருன்னா நான் சுதந்திரன் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண அதுக்கு நான் அடிமையாக அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு சந்தேகம் வரும் மனதிற்கு நான் அடிமையாக மனது எனக்கு அது நான் வச்சிருக்கிறத பொறுத்ததுன்னா ஆ மனம் மனதுக்கு நான் அடிமையா மனம் எனக்கு அடிமையாக நிஜமாக எனக்கு மனது அடிமை தான் அடிமை வந்து அடிமைக்கு நாம் தலைமை பதவி கொடுத்தா என்ன ஆகும் அது என் காலையே வரும் எனக்கு நிம்மதியை கெடுத்துடும் ஆ எனக்காக இவ்வளோ பேர் வேலை பண்ணுறாங்க உடம்புக்குள்ள எத்தனை பேர் பண்ணிட்டுருக்காங்க மனசு வேலை பண்ணுறது புத்தி வேலை பண்ணுறது கண்ணு வேலை பண்ணுறது எனக்காக காது மூக்கு நாக்கு எல்லாம் அத்தனையும் எனக்காக வேலை பண்ணுறது அதனால் இது என்ன சொல்கிறார் சோபகரணம் புறம் ஆகையினால இந்த வந்து இந்த புறம்னு சிட்டி பட்டணம் கீதையில் பகவான் நவத்வாரப்புரங்கிறார் கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது சர்வகர்மாணி மனசா சநியாஸ்தே சுகம் வசீ நவத்வாரே புரே தேஹி நிவ குவன் ந இந்த உடம்புக்குள்ள தேஹி நவத்வார புரே ஒன்பது வாயில் பட்டினத்தில் தேஹி இந்த தேகத்தை உடையவன் தேஹி தேகத்தை உடையவன் தே தேகா அசி அஸ்தி இது தேஹி தேஹி நெய்வ குர்வன் ஒரு வேலையும் ந காரையன் ஒன்றுத்தையும் செய்ய வைக்கிறதும் இல்லையா ந கர்த்தா ந காரயித்தா கேவலசாட்சிங்கர் கிருஷ்ணர் யார் நான் சர்வ்மாணி மனசா சன்யஸ் வசீங்கரர் தேகர்மாணி மனசா சன்யாஸ் சுகம் வசி வசி நவ்வர வசி தேவம் ஆம்பழான பதம் அத வசி தே தேகத்தினுடைய கருவிகரணங்களை வசப்படுத்திய தேகி வஷி தேகி நவத்வார புரே சுகம் ஆஸ்தே வஷி தேகி நவத்வார புரே சுகம் ஆஸ்தே நவத்வார புறத்தில் இந்த இந்திரியங்களையும் மனசையும் வசப்படுத்தின தேகியானவன் சுகமாயிருக்கான் அது மாத்திரமில்லை அது இன்னொன்னு பண்ணியிருக்கான் மனசா சர்வ கர்மாணி சந்நிய மனசுனால மனசுனால சங்கராச்சாரிய விவேக புத்தியாங்கிறார் ஆத்ம நாத்மா விவேக புத்தியா கர்த்த அக்திரு விவேக புத்தியா காரய்த்ரு அகார்த்து விவேக புத்தியா போக்திரு போஜயித்யா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் பகுத்தறிஞ்சிருக்கான் ஆத்மான்னா என்ன அனாத்மான்னா என்னன்னு பகுத்தறிந்த விவேகி சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களையும் சந்நிய விட்டுவிட்டு விட்டுவிட்டுன்னா என்ன நிழல் உணர்வு தான் செயல்படுகிறது நிஜ உணர்வு செயல்படுவதில்லை என்று அறிந்து கொண்டு நிழல் உணர்வு ரிஃப்ளக்ட் கான்சியஸ்னஸ் தான் மைண்டுக்கெல்லாம் ரியாலிட்டி கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது ரியல் கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் பேசாமல் நைவ குறுவன்னு ந காரையன்னு சுகம் ஆஸ்தே ஏதா செஞ்சா தானே செய்ய வச்சாத்தானே வேலை செய்யறதும் கஷ்டம் வேலை செய்ய வைக்கிறது அதை கஷ்டம் ரெண்டுமே இல்லை தானும் வேலை செய்யறதில்ல மற்றவனையும் வேலை செய்ய வைக்கிறதில்லை செய்ய விடுறதில்ல இல்லை மற்றவனையும் வேலை செய்ய வைக்கிறது நான் எனக்காக யாரும் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாயா சக்தினால் எல்லாம் அத்தனையும் எனக்காக வேலை செய்கிறது இந்த உடம்பு போகாதுன்னு இன்னும் நாலஞ்சு பேர் வேறு எனக்கு வேலை செய்கிறான் இதுவே இந்த கருவிகரணங்கள்லாம் எனக்கு செய்கிறது மாத்திரம் போகாது இன்னும் பத்து பேர் வேறு சேர்த்துக்கிட்டு எனக்கு செய் எனக்கு செய்ய சொல்லுன்ற அதை தான் சொல்கிறார் அதாவது இது அசங்க சைத்தன்யம் அசங்க அசங்கன்னு அர்த்தம் detached, டிட்டாச்சு சொல்கிறதா என்ன சொல்கிறது அதாவது அன் அஃபெக்டட் அன் அஃபெக்டட் டிட்டாச்சு ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அதுதான் அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர் எனக்கு மாத்திரமா நான் பார்க்குற அத்தனை பேரும் யாரும் ஒன்றும் செய்யவும் இல்லை யாரும் இன்னும் செய்ய வைக்கவும் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் அஜசிய அவக்ர சேதசஹா ஏகாத இங்கே வந்து பதினோரு வாசலுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா ராஷ்டிரபதினுக்கு நாற்பது கேட்டுனேன் வழக்கமாக ஒம்பது வாசல் தான் சொல்லிகிட்டு உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆஹ் எப்படி இந்த நவத்வாரத்தை கனெக்ட் பண்ணுறது சங்கராச்சாரியார் இதுக்கு ஒரு வேலை பண்ணுறார் இது ஏகாதசத்வாரம்னு சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் ஒம்பது வாசல்னு கேட்டோம் புதுசாக ரெண்டு சேர்ந்ததே இது என்னதுன்னா ஒன்று தொப்புள் இன்னொன்று உச்சந்தலை தொப்புளையும் உச்சந்தலையும் இன்னும் ரெண்டு வாசலாக சேர்த்துட்டார் அவ்வளோதான் எக்ஸ்ட்ராவா அப்போ மற்ற ஒம்பது ஞாபகம் இருக்கு இல்லையா அப்புறம் விளக்கி சொல்லணும் அதாவது ரெண்டு கன்று ரெண்டு காது மூக்கு வாய் எத்தனையாச்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு மூக்கில் ரெண்டு துவாரம் அஞ்சு ரெண்டும் ஏழு கீழே ரெண்டு ஒம்பது தொப்புளை சேத்தா பத்து உச்சந்தலை சேத்தா பதினொன்று இன்னும் அது மாத்திரம் இல்லை சொல்லப்போனால் உடம்பு இந்த ரோமக்கால்களெல்லாம் வாசல் தானே இதை ஒரு வியாக்கியானக்காரர் போட்டு ரொம்ப இழு இழுத்து நிறைய அதுக்கெல்லாம் வந்து இன்னும் அந்த பட்டணத்தையே வர்ணனை பண்ணுறாரு அப்புறம் மேல்தோல் அடித்தோல் எல்லாம் சப்த தாத்துக்கள் இதுக்குள்ளே இருக்கிற இந்திரியங்கள் பல விஷயங்கள் எல்லாம் சேத்து பெரிய வர்ணனையே பண்ணுறார் கோபாலயதீந்திர அஜஸ்ய அவக்ர சேதசஹா ஏகாதசத்வாரம் புறம் ஆஹ இந்த ஏகாதசத்வார புறம் இந்த புறத்தை அப்படி தெரிஞ்சுக்கணும் இதனுடைய தாத்பரியம் என்னென்னா உடல் உள்ளத்திற்கு வேறானவன் நான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உடலாகவும் உள்ளமாகவும் உயிராகவும் தன்னை கருதக்கூடாது நான் உயிரல்ல நான் உயிரல்ல உள்ளமல்ல உடலல்ல என்று உணர வேண்டும் எதில் உணர்றது நான் உயிரல்ல உள்ளமல்ல உடலல்ல என்பதை எங்கே உணர்றது சுவாமி இதில் இருந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது இதை விட்டு அங்கே போயிருந்த எங்கே போகிறது ஒன்றும் பண்ண முடியாது இதை விட்டு போகணும்னா ஒரே ஒரு வழி தான் பால்டா தான் குடிக்கணும் எங்கே போறது ஏதா விஷத்தை தான் ஜாப்டும் அது என்னத்துக்கு இருக்கிற என்னது உயிர் தலாக் உள்ளம் தலாக் உடல் தலாக் தலாக்னா தெரியுமா தெரியாது தலாக் தலாக் தலாக்னா டைவர்ஸ் முஸ்லீம் டைவர்ஸ் மனைவி கிட்டே வந்து தலாக் தலாக் தலாக் அப்படின்னு சொன்னால் அவய்க்கலாம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு நமக்கு சம்பந்தம் ஓவர் அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறது நம்ம மாற்றி சொல்லலாமே காரண சரீரம் தலாக் சூக்ம சரீரம் தலாக் ஸ்தூல சரீரம் தலாக் இதுவே தலாக்னால் மற்ற தலாக்கெல்லாம் சொல்லணுமா என்ன மூணு தலாக் போகும் சொல்ல போனால் ஒரு தலாக் சொன்னாலே மற்ற தலாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் எது காரணசரீரத்துக்கு தலாக் சொல்லணும் எது அக்ஞானம் காரணசரீரம் நான் அக்ஞானி இல்லை ஞான ஸ்வரூபம் ஐ ஆம் இக்னரெண்ட்டுங்கிறதே தப்பு இக்னரன்ஸ் வந்து மைண்டோட இது புத்தியோடய ப்ராப்ளம் ஏன் ப்ராப்ளமாக விஸ்டமும் இக்னரன்ஸும் புத்தி இன்டலெக்டோட கண்டிஷன் கான்சியஸ்னஸோட கண்டிஷன் இல்லைது உணர்வினுடைய தன்மையல்ல அறியாமையும் அறிவும் உணர்வினுடைய குணமல்ல அது புத்தியினுடைய குணம் நான் அது இல்லை தூக்கி போட வேண்டியதானே ஆகையினால் ஜென்மாதி விக்கிரியாரித ஆத்மனஹா அஜஸ்யன்னு அர்த்தம் அஜஸ்ய அப்புறம் அடுத்தது அவக்ர சேத சகா அவக்ரம்னா வக்கரம்னா கோணல் இல்லை மனசு புத்தியில் கோணல் இருக்கா இல்லையா புத்தியில் கோணல் இருக்கா இல்லையா ஏன் உனக்கு புத்தி கோணமானால் போகிறது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா ஏன் இப்படி இல்லைனா புத்தி போகிறது உனக்கு அப்படின்னு ஆக இல்லை புத்தியில் கோணல் இருக்குது மனசில் கோணல் தான் இருக்குங்கிறான் மனசில் கோணல் இருக்கு உடம்பு பரவாயில்ல எங்கே இருக்கிறபோது கொஞ்சம் நிமிந்திருக்கு வயசாக வயசாக முதுகு வளையிறது இப்படி வளையிறது இப்படி இப்படி இப்படி கிடச்சிடு இப்படி மாதிரி ஆகிடுது உடம்பு கோணலோ கோணல் ஆகிடுது உடம்பும் கோணல் என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிறான் இல்லையா அதனால் முதல் நல்ல இப்போ நேராக இருந்தால் எல்லாம் நன்னேராக எல்லா முற்றிலும் நேராக இருக்குன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்க வேண்டிதான் அதெல்லாம் போய்ட்டு போட்டேன் இதெல்லாம் கோணல் மாணலாக இருக்குது மாணல்னால் என்னென்னு தெரியாது கோணல் தான் தெரியும் எனக்கு கோணாக இருக்கு ஆனால் வந்து கோணல் இல்லாத கோ யாருன்னா சைத்தன்யம் கோன்னா கடவுள் இல்லையா கோணல் இல்லாத அதனால் அவக்கிற சேத்த சேத்தஸ்னா கான்சியஸ்னஸ் உணர்வு சைத்தன்யம் சைத்தன்யம் உணர்வு வேற உணர்ச்சி வேற உணர்ச்சிங்கிறது உள்ளத்தில் இருக்கிறது இமோஷன்ஸ் உணர்வுங்கிறது கான்சியஸ்னஸ்க்காக சொல்றோம் ஆஹா அவக்ரச் சகா அவக்ரஸா பிரம்மணாங்கிறார் சங்கராச்சாரியர் பிரம்மன் தான் அது அப்படிங்கிறார் ஆஹ இதை அறிந்து எஸ் ஏ இதம் புறம் தம் பரமேஸ்வரம் புறஸ்வாமினம் அனுஷ்டாய இந்த புறம் எவனுடையதோ அவனை அறிந்து அப்படிங்கிறார் இந்த புறம் எவனுடையதோ அவனை அறிந்து இந்த ஒரு உடம்பு மனம் இந்த புறம் எவனுடையதோ அவனை அறிந்து அவனுடைய கேள்வி என்ன நச்சிகேஷோட கேள்வியை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் இறந்த பிறகு ஒருவன் இருக்கிறான் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இறந்த பிறகு ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதானே கேள்வி ஆக இருந்தாலும் இறந்தாலும் இது இறப்பதில்லை உடல் பிறந்தாலும் இது பிறப்பதில்லை உடல் இருந்தாலும் இது தோன்றுவதில்லை உடல் இறந்தாலும் இது இறப்பதில்லை எனவே அதன் மீது இது இருக்கிறது உணர்வின் மீது உயிரும் உள்ளமும் உடலும் இருக்கின்றன அர்த்தம் தெரிந்து கொண்டு அதுக்காக வேண்டிய அனுஷ்டாய அனுஷ்டாய என்ன அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி சொற்கள் தான் நிறைய பேர் குழப்பிறது இதை கடைப்பிடித்து அப்படின்னு இருக்கு தமிழில் சொன்னால் கடைபிடித்து சங்கராஜர் அப்படி சொல்லலை அனுஷ்டாயங்கிறதுக்கு தியாத்வா அப்படிங்கிறார் தியானம் செய்து கடைபிடித்து இல்லை இதை தியானம் செய்து தியானம்னா அது தியானம் எப்படி பண்ணணுங்கிறார் தியானம்ஹி தஸ்ய அனுஷ்டானம் சமயக் விஜயான பூர்வம் அதை அனுஷ்டிப்பது என்றால் என்ன அதை தியானிப்பது என்று பொருள் அதை நினைப்பது என்று பொருள் அதனை நினை அப்படின்னு அர்த்தம் எப்படி நினைக்கிறது நினைக்கணுங்கிற நன்கு சமயக் விஜயான பூர்வகம் தியாத்வா நன்கு குருவினிடமும் சாஸ்திரத்தினிடமிருந்தும் படித்து தெரிந்து நினைப்பாயாக அப்படி சொல்ற தியாத்வா அனுஷ்டாய தியாத்வா நோச்சதி ந சோசத்தின் அர்த்தம் பிறகு கவலைப்படுவதில்லை பகவத்கீதையில் அதுதானே சொல்லியிருக்கு நீ கவலைப்பட வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுறியப்பா இருக்கிறதுக்கோ செத்து போகிறதுக்கோ இருக்கிறத பற்றியோ சாகிறதை பற்றியோ பண்டிதர்கள் கவலைப்படுறதில்லையே கதாசூன்னு அகதாசூன்ஸை நானு சோசந்தி பண்டித்தாக பண்டித்தாக நான் அனுஷோச்சந்தி உயிர் போனவனை குறிச்சோ அப்புறம் உடம்புல உயிர் இருக்கானே சொல்லியோ யாரை குறிச்சும் கவலைப்படலை வாழ்வதை குறித்தோ சாவதை குறித்தோ வருவதை குறித்தோ போவதை குறித்தோ நடந்ததை குறித்தோ நடக்கப் போவதை குறித்தோ நடந்து கொண்டிருப்பதை குறித்தோ எதை குறித்தும் அவன் கவலைப்படுவதில்லை பண்டித்தாக ந அனுசோசந்தி அதனால் பயப்படுறதுக்கே அவகாசம் இல்லைங்கிறார் ந சோசதி அனுஷ்டாய ந என்னது விமுக்தஷ்ட விமுட்சியதே அது மாத்திரம் இல்லை அறியாமை இதை தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுறான்னா விடுபடுகிறான் விமுக்தகா விமுட்சியத்தை விமுக்தஹான்னா நன்றாக விடுபட்டு விடுபடுகிறான் விடுபட்டவனாய் விடுபடுகிறான் அப்படின்னா ஏ நம்மளோ குழம்பு போய் தான் கிளாஸ்க்கே வந்துருக்கும் அதனால் வந்து நமக்கு குழப்பம் தீரும்னு வந்தால் விடுபட்டு விபட்டவனாய் விடுபடுகிறான் அப்படின்னா இதனை தியானித்து இதனை நன்கு அறிந்து இதனை நன்கு நினைந்து இதனை நன்கு அறிந்து இதனை நன்கு நினைந்து விடுபட்டவனாய் விடுபடுகிறான் விமுக்தஷ்ட விமுச்சியதே விடுபட்டவனாய் விட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்லலாம் விடுபட்டவனாய் விட்டு விடுகிறான் விடுபட்டவனாய் விடுகிறான் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்றது எடுத்துக்கிறது விடுபட்டவனாய்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஆசைகள் அறியாமை ஆசை செயல் அதனால் ஏற்படும் விளைவுகள் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாய் அவித்யா கிருத காம கர்ம பந்த பந்தனைகி விமுக்தா பவதி அறியாமையினால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆசை அதனால் செய்யப்பட்ட செயல்கள் அந்த செயல்களால் ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் வடுக்கள் நல்ல நினைவுகள் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கையில் ஐ ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறான் ஐ ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறான் இந்த குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுலேருந்துமே விடுபடுறேன் அதுக்கு ரியாலிட்டி இருக்கல நான் அனுபவித்த நல்ல அனுபவங்களும் உண்மையல்ல நான் அனுபவித்த துன்ப அனுபவங்களும் உண்மையல்ல அனுபவித்து கொண்டிருக்கிற நல்ல அனுபவங்களும் துன்ப அனுபவங்களும் உண்மையல்ல அனுபவிக்கப் போகின்ற நல்ல அனுபவங்களும் துன் என்னது துன்ப அனுபவங்களும் உண்மையல்ல ஒரு மாதிரி ஆயிடுவீங்க வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது விமுக்தகா அறியாமை பாரு அறியாமை அறியாமையிலிருந்து விடுபடுகிறான் அறியாமையின் விளைவாகிய ஆசைகளிலிருந்து விடுபடுகிறான் ஆசைகளிலிருந்து விடுபடுகிறான் அறியாமையின் விளைவாகிய ஆசைகளின் விளைவாகிய செயல்களிலிருந்து விடுபடுகிறான் அறியாமையின் விளைவாகிய ஆசைகளின் விளைவாகிய செயல்களின் விளைவாகிய புண்ணிய பாபங்களிலிருந்து விடுபடுகிறான் அறியாமையின் விளைவாகிய ஆசைகளின் விளைவாகிய செயல்களின் விளைவாகிய புண்ணிய பாபங்களின் விளைவாகிய இன்ப துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான் விடுபடுகிறான் சுவாமிஜி விட்டுங்கோன்னா விட்டுங்கோ போரும் ஒக்காத்தி வச்சு இப்படி பண்ற விடுபடுகிறான் அப்படின்னா அப்புறம் என்னென்னா விடுபடுகிறான் விடுபட்டவனாய் விடுபட்டவனாய் அப்புறம் என்னதுன்னா விடுபடுகிறான் விடுபடுகிறான் விட்டு விடுகிறான் விடுபட்டவனாய் விடுபடுகிறான் அல்லது விடுபட்டவனாய் விடுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாய் இந்த உண்மையை உணர்ந்தவனாய் மீண்டும் உடலோடு தன்னை உடல் மீது உள்ள பற்றை அபிமானத்தை விட்டு விடுகிறான் தனித்தன்மையை விட்டு விடுகிறான் தன்னுணர்வை தன்னுடைய தன்னுணர்வை விட்டு விடுவது மட்டுமல்ல அனைவருடைய தன்னுணர்வும் மாயத்தோற்றம் என்று அறிந்து அவைகளை விட்டு முக்கியத்துவம் தருவதில்லை என்னை யாராவது திட்டினாலும் எனக்கு உறைக்காது என்னை யார் புகழ்ந்தாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஏன்னா அது புகழ்ச்சி இகழ்ச்சி அந்த புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு காரணமான தன்னுணர்வு உண்மையல்ல உணர்வே உண்மை அவ்வளோதான் சங்கராஜா சுவர புனகா சரீரம் மீண்டும் அவன் உடல் எடுப்பதில்லை மீண்டும் உடல் எடுப்பதில்லைன்னு அர்த்தம் மீண்டும் அவன் உலகத்திலோ உடலிலோ உள்ளத்திலோ உயிரிலோ அவன் பற்று கொள்வதில்லை தன்னுணர்வையே நீக்கிவிடுகிறான் தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தவத்துக்கே சொல்கிறார் திருவள்ளுவர் தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தவம் செய்து தன்னுணர்வை அழித்தவனை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வணங்கும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் அருமையான குரல் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு வரும் தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும் அவங்க தொழற்த தொழறது உண்மையை நான் அவன் நினப்பானா எல்லாரும் தன்னை தொழறாங்கன்னு வச்சுங்க இவனுக்கே தன்னுணர்வு இவனுக்கே தன்னுணர்வு இல்லை இந்த தன்னுணர்வை இவன் மதிக்கிறது இல்லை அப்போ தொடரவங்களுக்கெல்லாம் தன்னுணர்வு இருக்குல்ல அந்த தன்னுணர்வு இவனுக்கு உண்மையா அவனுக்கு வேணால் உண்மையாக இருக்கலாம் இது வியாபகாரிக்க திருஷ்டி அதுக்காக சொல்கிறாரே தவிர இவனுக்கு அதை வணங்குறாங்கன்னோ இகழ்கிறாங்கன்னோ ரெண்டுமே கிடையாது ஆனால் திருவள்ளுவர் புகழ்ந்து சொல்கிறார் என்னது அந்த இதெல்லாம் சொல்கிறார் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்துள் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இது பல குரல்கள் எல்லாம் இருக்குது அண்ண துறவுன்னா இதுதான் துறவு இதுதான் ஞான சன்னியாசம் இந்த காஷாயம் போட்டுக்கிறதுலாம் கர்ம சன்னியாசம் இதுதான் ஞான சன்னியாசம் கர்ம சன்னியாசத்தின் நோக்கம் ஞான ஞான சன்னியாசம்னா ஞானத்தே சன்னியாசம் விட்டான்னு நினச்சிராங்க சொல்ல ஆனால் அதனால்தான் ஞான சந்நியாசம்னா ஞானத்தே சந்யாசம் ஞானத்தினால் சந்யாசம் ஷடங்கினால் மேற்கொள்ளப்படும் சந்நியாசம் அறிவால் மேற்கொள்ளப்படும் துறவு இந்த ஷடங்குகள்லாம் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு ர இனிமேல் அப்பா அம்மா சொந்தக்காரங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டான் வச்சுட்டு இருந்தால் எங்கே ஞானம் அடையிறது மோஷன் அடையிறது ஆகையினாலும் யாரோடையும் நமக்கு சம்பந்தம் கிடையாது மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதராக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரதா ஜாகிரதா ஆகையினால் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது வந்து அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது ஆகையினால கூட யாரும் வரமாட்டாங்கன்னு அர்த்தம் இருக்கு தஸ்மாத் ஜ எனவே விழிப்புணர்வோடு இருப்பாய் ஆக ஆக இந்த மந்திரம் இதை சொல்லிருக்கு இந்த மந்திரத்தில் ரொம்ப அழகான மந்திரம் இது புறமேகாதாரம் அஜஸ்யாவக் சேதசா அனுஷ்டாய நஷச்சதி விமுக்தச்ச விமுச்சியத்தை ஏதத் வைத்த இதுதான் அதுதான் இது இது தான் அது நீ கேட்ட கேள்விக்கு இது தான் பதில் ஆகையினால் நம்ம எல்லோரும் உண்மையில் நீ உனக்கு வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்குற நானும் வேதாந்தத்தை வித்யார்த்தியாக கேட்குற நீயும் பேசிக்கலி ஒன் அண்ட் தி சேம் ஒரு அலை குரு அலை இன்னொரு அலை சிஷ்ய அலை குரு அலை சிஷ்ய அலையை பார்த்து என்ன சொல்கிறது நீயும் நானும் அடிப்படையில் என்ன சொல்லும் தண்ணீர்ன்னு சொல்லும் தண்ணீர்ன்னு சொல்லும் அது மாதிரி குரு அலை சொல்கிறது குரு குரு சைத்தன்யம் சொல்கிறார் சிஷ்ய சைத்தன்யத்தை பார்த்து ரெண்டு சைத்தன்யம் என்னதுன்னா சைத்தன்யம்ப்பா சைத்தன்யத்தில் தான் குருவும் சிஷ்யனும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஸ்வம் பசதி காரணத்தமீசத்தன விஷம் பசிய காரியத்தையும் தவ பித்திரு ஆமனத்தவா புருஷா மாயா பரி श्री தஸ்மஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீதட்சிணா மூர்த்தையே பண்றது என்னமோ த்தமஸ்காரம் சொல்லுறதெல்லாம் முழுக்க அதுவைதம் என்ன அழகு பார்க்கணும் இதுதான் ரசிக்கணும் ஓம் சகன சக வீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவிவிஷாவகை ஓம் சாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாழி பராப்பமே ஓகி ஹரி ஓம் ஆதிநாசஸ்வீ